रूपाय नमो वेदान्त சச்சிதானயக் गुरवे बुद्धि வேதாவேபுசாட்சிணே ை பாயணோகேஸ்க்கம் வந்தேஷமாருஷோத்தமசிரே சகசிரியை யுகாதிகாவன சஹசிரஜித்னந்தஜித்துகாதி கிருத்து யுகாவர்த்தா நைக்கமாய மகாசனா அது வரைக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் கல்பாந்தே சர்வகிரசநாத் மகது அசனம் அஸ்ய இந்த கல்பத்தோட முடிவில் எல்லாவற்றையுமே விழுங்கி விடுறதுனால அவருக்கு மகாசனா அப்படின்னு ஒரு நாம அடுத்தது அதிருஷியா அதிர்ஷியாய நம அதுக்கர்த்தம் சர்வதாம் புத்தீந்திரியாணாம் அகமிய அதிருஷ்ய ஞானேந்திரியங்களுக்கு அவிஷயம் அதிருஷப்து ஞானேந்திரியங்களுக்கு அவிஷயம் விஷயமாக மாட்டார் அவர் நிறமல்ல அவர் சுவையல்ல அவர் ஒலி அல்ல அவர் மனமல்ல அவர் ஊறு தொட்டு உணரக்கூடியவர் அல்ல ஆக புத்தி இந்திரியம்னா ஞானேந்திரியம்னு அர்த்தம் ஞானேந்திரியங்களுக்கு சப்தஸ்பரிச ரூபரச கந்த விஷயமாக இல்லாததுனால ஸ்ரோத்திரம் சக்கு சக்கு தொக்கு ரசனா கிராணங்கிற இந்திரிய விஷயங்களால் அறியக்கூடியவராக இல்லை ஆக் மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளால் அறியப்படுகின்ற சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் அல்ல தமிழில் சொல்லுட்டேன் ஆக அதிருஷப்து அது அர்த்தம் சர்வதாம் புத்தீந்திரியாணாம் அகமியா அகமியனா அஞ்னேயானம் ந்ய ஆக அறிய முடியாது இந்திரியங்கள அதனால சர்வேந்திரிய பிரகாசக புத்தீந்திரிய பிரகாசக புத்தீந்திரிய புத்தீந்திரியை அப்பிரகாசிய அஞேய அப்பிரயிரா உணுத அடுத்தூலே வசதி வய பிரனா இவ வியக்தூபாய நம வியக்தூபசத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் அதாவது ஸ்தூல ரூபேண வியம் இந்த பிரபஞ்சமாக காட்சி அடிக்கிறது நாம ரூப கர்மாத்மக்கமாக இருக்கிறது அதிஷ்டானம் இல்லாமல் அத்தியாசம் இல்லை ஆக இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபிச்சிருக்கக்கூடிய வஸ்து எல்லாம் எல்லா நாமரூப கர்மங்களும் சர்வ உபாதிகளும் அந்தபிரமண்கு அன்யமா இல்லை ஸூலருப்பேணம் ஸூலருப்பமாக வெளிப்படறர் அஹ் ஸ்வம் அது வந்து அஹ் சவியத்திய பிரமே அச்சித்த பிரமேயாவ சூஷ்மாதம ஜேயும் தன்மே மனிவசல்பமஸ்தூ அப்படின்னு சிவசங்கல்பூத்தது அச்சித்யாப்மேய்ச்சிய அச்சித் அப்பிரமேயாவியபரம் மகத்து சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதம் ஜேயம் தன்மே மனஹா சிவசங்கல்பம் அஸ்து அப்படி சொல்லி சிவசங்கல்பம் சுக்தத்தில் இருக்கு ஆக அவ்வக்தந்தான் வியக்தமாக இருக்குது அதாவது பிரம்மனுக்கு அந்நியமாக ஒரு வஸ்துவும் இல்லைங்கிறதுக்காக வேண்டி இறைவனை சார்ந்துதான் எல்லாம் தோன்றுகிறது அப்படின்னு அர்த்தம் ஆஹா அது மாத்திரமில்லை யோகி நாம் ஸ்வயம்பிரகாசமான யோகிகளுக்கெல்லாம் நன்றாகத்தானே வழங்கிறது தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக விளங்குறதுனால வியக்தூபகாயித்தீவா அவர்களுக்கு வியக்தமாக இருக்கு ஆகா அயோகிகளுக்கு அவ்வக்தம் யோகிகளுக்கு வியக்தம் அப்படி ஒரு அர்த்தம் ஆகா யோ தகுதி உள்ளவர்களுக்கு இறைவன் நன்றாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக புலப்படுகிறார் நன்றாக விளங்குகிறார் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான்னர் மாணிக்க வாஜகர் கரங்குவிவார் ஆக தன்னை அந்த இறைவனை உணர்றவனுக்கு அது உணரப்படுகிறார் இறைவனை உணர முடியாதவர்களுக்கு உணர முடியலை ஆத்மாவாகவே இறைவன் உணரப்படுகிறார் ஆக யோகினாம் வியக்தூப்பா ஆஹ ஸ்தூல ரூப்பேண வியக்தா ஒரு அர்த்தம் ஆக இப்போ நம்ம பார்க்குற வஸ்துவெல்லாம் பிரம்மந்தான் ஆக இப்பிரம்ம வியாபகமாக இருக்கிறதுனால வஸ்துக்கள் அனைத்திலும் கர்மங்கள் எல்லாம் பிரம்மந்தான் ஆஹா பானையெல்லாம் மண்ணுதாங்கிற மாதிரி பானையெல்லாம் மண்ணுதான் நகையெல்லாம் தங்கந்தான் அது மாதிரி பிரபஞ்சமெல்லாம் பிரம்மந்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது அப்படி ஒரு அர்த்தம் வியரூபா அவக்தமேவியம் பவதி பரஸ்து பாவோன்யோ வியோ வியாத் சனாத்தன அதில் ரெண்டு அவியக்தம் சொல்லியிருக்கு ஆஹ வியக்தம் அவக்தம் அவ்க்தம் வியக்து சொன்னால் நாமரூபகர்ம ரூபமாக இருக்கிற ஜெகத்து அவ்க்தம்னா நாமரூபகர்மபீஜம் அவக்தம்னு சொன்னால் மகதவியம் அப்படின்னு சொன்னால் நித்திய அவக்தம் ஒருநாளும் புலப்படாதுன்னு அர்த்தம் அகோச்சரம்னு அர்த்தம் சர்வ பிரமாண அகோச்சரம் அவ்வக்தோயமச்சித்தியோயம் அபிகாரியோயமுச்சியத்தை கீதையில் இருக்குது ஸூலரூப்பேண வியக்தம் அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன யோகினாம் ஸ்வயம் பிரகாசமானத்வாத் யோகிகளுக்கெல்லாம் நன்றாக புலப்படுகிறது குரு சொல்லிக் கொடுக்குற போது தகுதி இருந்ததுன்னா நன்றாக அந்த பிரம்மன் உணரப்படுகிறார் ஆகவே வியரூப்பா இது வா ரெண்டு அர்த்தம் அஸ்தூல பிரபஞ்சரூப்பேண யோகினாம் அந்த விற்பிஜான ரூபேண வக்த என்ன எம் ப்ரவேந்திரருமருத்தி ஸ்தவை வேதை சமோபிஷதை எம் சாமா தியவஸ் தனசா பசியீயம் யோகிண அப்படி அதுலாம் நான் உச்சுக்கோ அடுத்தது சுராரீணா சகி யுது ஜயத்தீ சகசிரஜித் சஹசிரஜிதே நம அத்த நாமா சுர அரீணாம் சுரன்னா தேவர்கள் அரீனா சத்ருக்கள் தேவர்களின் எதிரிகளாகிய அசுரர்களையெல்லாம் என்ன பண்ணுறார் பகவான் நிறைய அடுத்து புராணங்களெல்லாம் பார்க்குறோம் யுத்தே சஹசிராணி ஜயதி எண்ணற்ற அறக்கர்களையெல்லாம் பகவான் நாசம் பண்ணுறார் அழிக்கிறார் ஆஹ சஹசிராணி ஜெயதி சஹசரீாம் சஹசிராணி ஜயதி இது சஹசிரஜித் தேவசத்ருக்களெல்லாம் அவர் ஜெயிக்கிறதுனால சஹசிரஜித் அசுராணம் சஹசிரஜித் யுத்தக்கிரீடாசு ஓகே ஜெயதி அபிபவதி சரி அடுத்தது ூத்திரீாதிஷிற அச்சித்ஷா ஜையத்தீ அனந்தித் அனந்தி நம சகிர அனந்தி நம மு इंसरा युद्धक्रीडा आरोट पड़ रचिता सर्वत्र सर्वाणी भूता सर्वाणी भूता अनंतासंख्या भूता जयती युद्धक्रीडादिषु न सर्वक्रियादिषु अचिन्तशक्तया सर्वाणी भूतानी जयती ये यस भूत य्रिया शक्ति अस्त तदूत त्रिया अतिशयते इतर्थ अचिंत्यशक्तयान वध्याख्यान पातटेकोना चल रु उड़े शक्ति அந்த சக்தியெல்லாம் மேலோங்கிய சக்தியாக இருக்கிறவர் ஈஸ்வரன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அனைவரிடத்துலையும் அச்சிந்திய சக்தி தயா அச்சித்தியசக்தையே நமஹா சுப்பிரமணிய சஹசிரநாமத்தில் முதல் நாமம் அதுதான் அச்சிந்தியசக்தையே நமஹா அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் சுப்பிரமணிய சஹசிரநாமத்தில் ஆக அச்சிந்தியசக்தினா இன்னர்த்தம் எண்ணமுடியாத ஆற்றல் மிக்கவர் நம்மளால் கற்பனையெல்லாம் பண்ண முடியாது பகவானுடைய சக்தி என்னங்கிறத கற்பனை முடிய கற்பனை பண்ண முடியாது கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா ராம சஸ்திரபுருதாம் அகம் அஸ்மி ஆயுதம் ஏந்தியவர்களுள் நான் ராமனாக இருக்கேன்னு ராமாயணம் படித்தா தான் தெரியும் ராமனுடைய சக்தி எவ்வளவுன்னு அனாயாசமாக எத்தனை வீரர்களை எல்லாம் கொல்கிறார் அந்த சக்தியெல்லாம் நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் அசகாய சூரன்ங்கிறாள் இல்லையா சூரன்னா என்ன அர்த்தம் சாமர்த்தியசாலின்னு அர்த்தம் அசகாயம் என்னான்னு அர்த்தம் ஒருத்தரும் ஹெல்ப்புக்கே வேண்டாம் சகாயம் நாஸ்தி அசகாய சூரகா அப்படின்னு சொன்னால் சகாயமே தேவையில்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் காரியத்தை சாமர்த்தியமாக பண்ணி முடிக்கிறவனுக்கு பேர் அசகாய சூரஹா அப்படின்னு பேர் இது மாதிரி சக்தி அப்போ எல்லார்கிட்டேயும் ஒரு சக்தி இருக்குது கிருஷ்ணரே கீதையில் சொல்கிறார் இல்லையா ருத்ரத்திலே பார்க்குறோம் தஸ்கராணாம் பதையே நம ஸ்தேனானாம் பதையே நம திருடங்கிட்ட திருட்டு சக்தி பரமேஸ்வரனா எப்படி ஆச்சாரியாக இருக்காராம் தேர் பண்றவராக இருக்காராம் தேரோடய தலைவனாகவும் இருக்காராம் தேரில் போறவராகவும் இருக்காராம் தக்ஷ்யோ ரதக்காரேபோ நமோ நம ரத்தேபியோ ரதபதிபிய போ நம ரே நம ரதபதிபியோ தக்பியோ நம ரதக்காரேபியோ நம தேரை போய் பார்த்தா அப்படிதான் தோன்றுறது தக்ஷ்யோ நம ஆஷாரி தக்ஷ ரத்தேபியோ நம ரதேபியோ நம ரதபதிபியவோ நமதான் ஸ்ரீருத்ரம் ஆஹா அச்சிந்தியசக்தி எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் அவர் டாமி அவர்தான் டாமினேட் பண்ணிட்டுருக்கார் இந்த கை இப்படி தூக்குறோம்னா இதுக்குள்ளே என்ன சக்தி இருக்குது ஹஸ்தயோர் இந்திரஹா அந்த தேவத்தை இருக்கான் அதனால்தான் நம்ம இறந்து போன பிரேத்தத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணுறோமே சரீரத்துக்குள்ளேருந்து ஜீவன் கிளம்பியாச்சு ஜீவன் கிளம்பிட்டாலும் இந்த தேவதைகள்லாம் சம்ஸ்காரம் இல்லாமல் கிளம்ப மாட்டாலும் நம்ப முடியுமா அதனால தான் கண்ணில் நெய் விடுவா ஹோமமன்றத்தை புதைக்கிற புதைக்கிற போது எப்படி தெரியாது அதனால் என்ன பண்ணுவான் அந்த ஜி அந்த சரீரத்தில் வந்து கண்ணில் நெய் விடணும் காதில் விடணும் மூக்கில் விடணும் அந்தந்த தேவதைகளெல்லாம் சொல்லி விடணும் அதுக்கப்புறந்தான் அந்த சரீரத்து சம்ஸ்காரம் பண்ணுறது அதனால் நம்ம இந்த சரீரத்திலேருந்து ஜீவன் கிளம்பினத்துக்கு அப்புறமும் இந்த தேவதைகள்லாம் இருந்து ப்ளஸ் பண்ணியிருக்கு உடம்புக்குள்ள அந்த தேவதைகளுக்கு தேவானாம் தேவகா அஹ நாராயணா விஷ்ணு பரமேஸ்வர சர்வசக்திமான் அச்சிந்தியசக்திதையா ஜெயதி யாரெல்லாம் ஜெயிக்கிறானோ கிருஷ்ணஷன்னு மாதிரி எத்யத் விபூதிமத் சுவம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்த தேவாபக்சத்துவம் மமத்தேஜோம்சசசசசசசசசசசம்பவம் அசுரங்கெட்டுருக்கிற அசுரசக்தியும் பகவான் தான் அதனால்தான் சர்வாணி பூதானி போட்டார் அங்கே முதல்ல அரியனு போட்டார் எதிரிகளுக்குன்னார் நல்லவனோ கெட்டவனோ அத்தனை பேருகிட்டையும் இருக்கிற சக்தி எல்லாம் யாருன்னா பரமேஸ்வரோட சக்தி இவன் வந்து தர்மிஷ்டன் என்ன பார்க்குறான்னா பக்தன் அதர்மம் பண்ணுறவங்கிட்ட இருக்கிற சக்தியையும் ஈஸ்வரனாகவே பார்க்குறான் அந்த வியூ மிஷன் தயான் சுவாமி சொல்லுவார் ஆர்டர் அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படி சொல்லி அதுக்குள்ளே ஒரு ஆர்டர் இருக்கே அதுக்காக வேண்டிய நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நம்மகிட்டேயும் அந்த சக்தி இருக்குது ஆனால் நமக்கு ஃப்ரீடமும் கொடுக்கப்பட்டிருக்கு வில் பவரும் இருக்குது நம்மக்கிட்டே இருக்கிற அந்த சக்தியை மிஸ்யூஸ் பண்ணவும் கூடாது அதே சமயம் வந்து நம்மளை எதிர்த்து வரபோது நாம் பார்க்க வேண்டியதுனால் ஈஸ்வரன் தான் எனக்கு இப்படி பண்ணுறாரு அந்த ஆட்டிடியூடு சேஞ்ச் பண்ணுறோம் எங்கிட்ட ஏதாவது விசேஷமான சக்தி இருந்தால் அது பரமேஸ்வரனோடது அந்த சக்தியை அந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம் மாதிரி பதங்கள் எல்லாம் ஆட்டிடியூடுக்காக அப்படி இருந்தால் தான் மனசுக்கு சாந்தி கிடைக்கும் இல்லாட்டி கர்வம் பொறாமை எல்லாம் வரும் ஆக சர்வாணி பூத்தானி யுத்த கிரீடாதிஷு சர்வத்திர அச்சிந்திய சக்தி தயா எல்லாம் நம்ம எண்ண முடியாத சக்தியாக இருந்து ஜெயிக்கிறாராம் ஜெயத்தீ தி அனந்தஜித்து முடிவில்லாத வெற்றியை உடையவர் தமிழில் சொல்லணும்னா முடிவில்லாத வரையறுக்கப்படாத வெற்றியை உடையவர் அவருடைய வெற்றியை வரையறுக்க முடியுமான்னா இறைவனுடைய வெற்றியை யாரால் வரையறுக்க முடியும் பிரபஞ்சத்தில் ஓயாத தர்மம் வெற்றியடைகிறதா அதர்மம் வெற்றியடைகிறதான்னா ஓம் ஹாம் தர்மா எனமஹா ஓம் ஹாம் அதர்மா என்னமஹா இப்போ வந்து தர் இதுக்கு போயிருந்தேன் தர்மபுர ஆதீன மடத்துக்கு போயிருந்தேன் அந்த மட்டத்தில் அந்த பூஜை மண்டபத்தில் இந்த யந்திரங்கள்லாம் எழுதியிருக்கிறதுல அதிலெலாம் எழுதியிருக்கு தர்மா என்ன மகா அதர்மா என்னமஹா ஞானாயனமாக அக்ஞாயெல்லாம் கிரந்தலிபியில் எழுதியிருக்கு கிரந்தலிபி தேவநாகரி லிபி ரொம்ப ஒண்டர்ஃபுல் யந்திரங்கள் அதெல்லாம் இன்றைக்கி எழுத முடியாது மேலே எழுதியிருக்கு பூஜை மண்டபத்தில் இப்படி எழுதியிருக்கு இந்த பக்கம்லாம் சுப்பிரமணிய சுவாமி யந்திரங்கள் அம்பாளுடைய யந்திரங்கள் அவ்வளோ அற்புதமான யந்திரங்கள்லாம் நானே பார்க்கல பார்த்துட்டே இருந்தேன் பார்க்கணும் போல் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் ஆக சர்வற்ற அச்சிந்திய சக்தி தையா ஜெயத்தி இது அனந்தஜித் அடுத்தது இஷ்டி சிண்டீநோஷா சிண்டிநுஷோஷ கிரோ கிரோக விஷ்வாஹுமீதர முன்னூற்றி எட்டாவது நாம இஷ்ட இஷ்ட அர்த்தம் சொல்கிற பரமானந்த ஆத்ம இஷ்ட பூஜித இதி வா இஷ்ட பரமானந்த ஆத்மகத்வன பிரியகா இஷ்டஹா இஷ்டஹான்னு சொன்னால் நம்முடைய விருப்பத்திற்குரியவர் இஷ்ட தேவதான்லாம் சொல்கிறோம் இல்லையா இஷ்ட தேவதா குல எல்லாருக்கும் எது பிடிக்கும் எல்லாருக்கும் எது பிடிக்கும்னா எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கிறது தான் பிடிக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே என்ன பிடிக்கும்னா என்ன பிடிக்கும்னா எனக்கு லட்டு பிடிக்கும் ஜிலேபி பிடிக்கும் என்ன எனக்கு வந்து நதிக்கரை பிடிக்கும் பறவைகள்லாம் பிடிக்கும் மலைகள்லாம் பிடிக்கும் இல்லாட்டி மாலுக்கு போய் எல்லாத்தையும் சாமானெல்லாம் பார்த்தா பிடிக்கும் இருக்குமே மீனாட்சி மனை பார்த்தா பிடிக்கும் ஏதோ பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்கிறோம் பிடிக்கிறது வந்து உண்மையிலே எது பிரியம்னா சர்வேஷாம் ஆனந்தேவ பிரியம் வர்த்தது எல்லாரும் எதை நேசிக்கிறார்கள்னா இன்பத்தையே நேசிக்கிறார்கள் எத்தனை எத்தனை சுகம் தத்திர தத்திர பிரியம் ஆக எங்கே சுகம் இருக்கோ அங்கே பிரியம் பொக்கம் மேலே மாடிக்கு மேலே போய் நின்றுட்டு அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் பார்த்து அதில் வர்ற அருவியெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதனால் அந்த கண் இருக்கு கண்ணு இல்லைன்னா என்ன ஆறுது பார்க்க முடியுமோ கண்ணெல்லாம் மங்கி போயிடுத்து கண்ணில் பார்வே இல்லைன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்து ரசிக்கவும் முடியும் தக்ஷணாமூர்த்தி விரு யூனிவர்சல் யூனிவர்சல் நேச்சர் எல்லாருக்கும் எதில் விருப்பம்னா எல்லோருக்கும் ஆனந்தமாக இருக்கிறதுல தான் விருப்பம் துக்கம் வேண்டாம் சுகம் வேணும் அப்படிங்கிறது விருப்பம் இப்போ ஒருத்தன் துக்கம் தான் எனக்கு நிறைய வேணும்னு சொன்னான்னு வச்சு உங்களேன் அவன் துக்கத்தை ஆனந்தமாக விரும் அதில் ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்க போய் தானே துக்கத்தை விரும்புகிறான் ஆகா எல்லாரும் விரும்புவது எதுன்னா இன்பத்தை அதனால சொல்கிறார் பரம ஆனந்த ஆத்மகத்வேன பகவான் எல்லாருக்கும் பிரியம்னா என்னென்ன பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரே ரே இந்த இச்சுவைங்கிறார் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் எனக்கு இங்கே ரங்கநாதரே போரும் நான் இவரையே தரிசனம் பண்ணிட்டு ஆனந்தமாக காவேரிக்கரிலேயே இருக்க போகிறேன்னா யாரும் வச்சிருக்க போகிற கூட்டின்னு போயிடுவார் பெருமாள் ஆஹா பரம ஆனந்த ஆத்மக்கத்துவன்ன பிரியகா பரமானந்த ஆத்மக்க ஸ்வரூபமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிரியம் எதுன்னா இன்னொரு பாஷையில் சொன்னால் இறைவன் ஆன் ஆத்மாவாகவே இருக்கிறார் எல்லோருக்கும் அவன் பேரில் ரொம்ப பிரியமாக இருக்கும் இல்லை உலகத்தில் ரொம்ப பிடிச்சது எதுன்னா என்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்னை தான் எனக்கு எப்படி ரொம்ப பிடிக்கிறதுன்னா என்னை யாராவது பொய்யா புகழ்ந்தால் கூட எனக்கு பிடிக்கிறது என்னை யாராவது உண்மையாக இகழ்ந்தால் கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அதுதான் திரும்ப கரெக்டாக சொல்லணும் நான் பண்ணுற தப்பை பார்த்து என்னை உண்மையாகவே ஒருத்தன் இகழான் நீ இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறேன்னு சொல்லி என்னை திட்டுறான் ஆனால் எனக்கு அது பிடிக்குமா சரி என்னை நீ சொல்கிறிய நீ ரொம்ப யோக்கியமானு கேட்போம் இல்லையா அதுதானே என்ன சொல்கிறதுக்கு என்ன என்ன என்ன நீ சொல்கிறதுக்கு நீ யார் அப்படி சொல்லி நம்ம பேரில் நமக்கு ரொம்ப பிரியம் இருக்குது அப்போ இறைவன் என்னவா இருக்கார்ண்ணா நம்ம பேரில் நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால சாஸ்திரம் சொல்லுகிறது நான் ஆனந்தமாக தான் இருக்கணும் ஆனந்தமாக இல்லைன்னா எனக்கு என் பேரில் பிரியம் வர முடியாதுன்னு அனுமானம் பண்ணுறது ஆஹா ஆத்மனி பரம பிரேமாஸ்பதத்வாத் ஆத்மாவில் வந்து ரொம்ப பரமப்பிரியம் இருக்கிறதுனால சர்வேஷாம் பிரியா ஆத்மா அதனால் ஆத்மரூபமாக யார் இருக்காருன்னா பரமானந்தாத்மகத்வேனு ஆத்மகத்துவனு விட்டார் பரமானந்தா பரம் அதாவது ஆத்மானு சொன்னால் எம்பாடிமெண்ட்டுன்னு அர்த்தம் பரமானந்தா ஆத்மானன்னு அர்த்தம் பகவான் வந்து எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆனந்தா ஆர் ப்ளஷர் சொல்லுங்கோ ஹாப்பினஸ் சொல்லுங்க ப்ளிஸ்ஸு சொல்லுங்கோ எக்ஸ்டி சொல்லுங்கோ என்னத்தையோ சொல்லிட்டு போங்க ஹீஇஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் எக்ஸ்டி ஹீஇஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் பிளெஷர் ஹீஇஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஹேப்பினஸ் ஆகையினால் என்ன பரமானந்த ஆத்மகத்துவம் யாருக்கு தான் பிடிக்காதுன்னா ஆனந்தம் பிடிக்காத உலகத்தில் ஒருத்தன் உண்டான்னா ஆனந்தம் தான் பிடிக்கும் ஆனந்த் ஆனந்தம் த்ரூங்கிற போது தான் ப்ராப்ளம் மாயா அங்கே வந்து விடுறது ஆனந்தம் கிடைக்கிற போது அதை விட்டுவிட்டு த்ரூ பணம் பவர் த்ரூ சிரிப்பு இல்லையா நீங்கள் சிரிக்கலன்னா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது துக்கமாக இருக்குது சிரித்தா பிடிக்கிறது சிரிக்கலை என்ன பிடிக்கல கோபமாக வருது அப்போ சிரித்தாதான் நான் சிரித்தாதான் உனக்கு ஆனந்தமாக நான் சிரிக்காட்டாலும் நீ ஆனந்தமாக இருக்க தெரியாத உனக்கு அப்படின்னு இன்னொருத்தர் என்னை பார்த்து சிரித்தாதான் எனக்கு ஆனந்தம் என்னை சுற்றி இருக்கிறவாள்லாம் வந்து என்ன கிட்ட பேசினா தான் எனக்கு நன்னா இருக்குது அப்படின்னு எல்லாம் எப்படிலாம் இருக்குது கண்டிஷன் அதுக்கு பெரியதான் கண்டிஷன் சொல்கிறோம் நிபந்தனை நம்ம சுற்றி இருக்கிறவாழ்லாம் நம்மளை பார்த்து சிரித்தாதான் நமக்கு சந்தோஷம்னு சொன்னால் ஒரு நாளைக்கும் அது கம்ப்ளீட்டாக அவனால் சிரிக்க முடியுமா எல்லாராலேயும் நமக்கால் நம்மளாலே முடியாது ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க திடீர் தமசுக்கு போயிடுத்து மைண்டு என்ன பண்ண முடியும் ஆக எல்லார் இஷ்டகா இறைவன் வந்து ஆனந்த மூர்த்தி இறைவன் இன்பமே வடிவானவன் ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் இறைவன் இன்பமே வடிவானவனாக காட்சி கா இது பண்ணுறான் அதனால் அவங்களுக்கு அதுவே ஆனந்தமாக இருக்கு அதனால் பகவானை நினைக்கிறதும் தச்சிந்தனம் தற்கனம் அதுவே அந்த மச்சித்தாக மத்கத்த பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச் சாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச இப்போ பார்த்தாலும் தனக்குள்ளேயே நம்ம பகவானை பற்றியெல்லாம் நினச்சின்னு சந்தோஷமாக இருக்கான் பகவானோட லக்ஷணங்கள்லாம் தெரிஞ்சுண்டு அது பழ அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அப்படி சொல்லி தன த தனக்குள்ளேயே பார்த்துன்னு ஆனந்தமாக இருக்கான் யாராக இருந்தால் சொல்லி ஆனந்தப்படுறான் ஆக இறைவன் என்னுடைய அன்பே என்னுடைய இன்பமே அப்படின்னு சொல்கிறதுனால பரம ஆனந்த ஆத்மகத்வேன பிரியகா இஷ்டா பகவான் தான் ஆனந்தம் அதான் சொல்கிறோம் இல்லையா என்னது வழக்கமா சொல்லுவேன் WORLD DEPENDENCE FOR HAPPINESS. இவங்க தான் மெயின் நிறைய பேர் இருக்காங்க மெஜாரிட்டி இவங்க தான் அர்த்தகாமிகள் அவங்க அர்த்தகாமிகள்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னால் அவங்க சந்தோஷத்துக்கு பணம் பதவி புகழ் வீடு வாசல் உற்றார் சுற்றம் இவைகளெல்லாம் சந்தோஷத்துக்காக அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்களுக்கு தான் இந்த மற்றவங்களுக்கு தான் இது புரிகிறது இதெல்லாம் சார்ந்துருந்து பிரயோஜனம் இல்லை உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் ஒன்றுமே வேண்டாம் சுவாமி ஆனந்தமாக இருக்கிற நீங்களே எனக்கு போகும் அதில் அவங்களுக்கு வந்து நினை எல்லாம் நினச்சிட்டு இருப்பான் ஒரு பைசா இல்லை மரத்தடியில் துண்டை கட்டி நின்று பைத்தியம்மா ஆனால் இவனுக்கு இருக்கிற சந்தோஷம் இவனுக்கு ஞானம் இருக்குது பக்தி இருக்குது சத்குணம் இருக்குது ஆனால் பரமானந்தமாக இருக்கான் எல்லாத்தையும் வச்சுட்டு அழுதுன்ட்ருக்கு சில குரூப்பு இது ஒன்றுமே இல்லாமல் பாரதியார் பாட்டில் வரும் பரசிவ வெள்ளத்தில் ஒன் எது எது எதையும் உலகத்தில் அத்தனையும் எதையும் வேண்டாவான எல்லா அனுபவம் ஆனந்தத்திலே இருப்பார்கள் அவர்கள் சோஷ்ணுதே காமான் சக வேதம் சொல்கிறதே அதான் ஆனந்தத்துக்கும் பொருளுக்கும் உறவுகளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத கடவுள் எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏறுறதில்ல எவ்வளோ இல்லாமல் நமக்கு புரிய வைக்கிறார் அப்படி இருந்தும் நமக்கு என்னமோ பணத்தினால பதவியினால் புகழால் அதனால தான் ஆனந்தம் வரும் நினச்சின்னு தூரம் பாபம் பண்ணியிருக்கணும் பாபம் இருந்தால் நமக்கு வந்து இதில் அதில் ஆனந்தம் இருக்குதுன்னு தோணும் பாபமெல்லாம் போயிடுத்துன்னா அதில் மனசு போகாது அதான் அப்புறம் என்னது God காடு டிப்பெண்டன்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் வேர்ல்டு டிப்பெண்டன்ஸ்லேருந்து காடு டிப்பெண்டன்ஸ் கடவுளை சா இன்பத்துக்காக எதை சார்ந்திருக்கிறார்கள்னா அதனால் பகவானே சார்ந்திருக்கான் பகவான் என்னன்னா? கரந்தபால் கண்ணலொடு நெய்கலந்தார் போல சிரந்தடியார், சிந்தனையுள் தேனூரின் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னா அவள் எப்படி தெரியும் அவன் ஏதோ பாவம் பைத்தியம்னு நினச்சிட்டு இருப்பான் ஒன்றுமே இல்லாமல் பாட்டுக்கு சொல்கிறது கண்ணல் இன்னமுது காணல் கண்ணல்கிறார் தாய் மாணவர் இந்த மகான்கள்லாம் ஒரு குரூப் இருக்காங்க எதையுமே விரும்ப மாட்டேங்கிறாங்க எல்லாமே எல்லாம் என்னென்னா பொங்கி ததும்பி பூரணமாக ஏக உருவாய் கிடக்குதுங்கிறார் தாய் மாணவர் கோமணத்தை கட்டின்ட்டு கௌபீனத்தை கட்டின்ட்டு சொல்கிறார் ஒன்றுமே இல்லை ஒரு எதாவது அட்ரெஸ்ஸாக போட்டுக்க வேண்டாமோ சும்மா ஒரு கௌபீனத்தை கட்டிக்கிட்டு சொல்கிறார் பொங்கி ததும்பி பூரணமாக ஏக உருவாக கிடக்குது அப்படின்னு சொல்லணும்னா அப்போ வந்து என்ன அர்த்தம்னா ஏதோ பாவம் அது ஏதோ எதையோ சாப்பிட்டுட்டார் போல் இருக்கு அதனால தான் இப்படி ஆயிடுத்து பாவம் நல்லா இருந்தார் ஒரு காலத்தில் அப்படி தான் நான் சொல்லுவான் அதுதான் இந்த பைத்தியம் பிடிச்சிடுத்து ஈஸ்வர பைத்தியம் பிடிச்சி கொடுத்தோம் பகவானிடத்துல பைத்தியம் பிடிச்சி போயிடுது இந்த பித்து பிடிச்சி போயிடுது அதனால ஆனந்தமாக இருக்குது அதனால் பிரியகா இஷ்டஹா அதுக்கு இவ்வளோ அர்த்தம் சொல்கிறேன் பரமானந்த ஆத்மகத்துவன பிரியஹா இஷ்டஹா யாருப்பா உனக்கு பக்தர்களுக்கு பகவானே ஆனந்தம் தெரியுது அதான் இதில் என்ன சொல்கிறோம் சாதன பக்தி சாத்திய பக்தின்னு பிரிக்கிறோம் இல்லையா பகவானை சாதனமாக வச்சு பணத்தை கொடு பதவியை கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறது பகவானே கடவுளே என் குறிக்கோள் வாழ்க்கையின் குறிக்கோள் என்னென்னா இறைவன் இறைவன்னா யாருண்ணா இன்பம் ஆக இறைவன் வேறு இன்பம் வேறு அல்ல ஆனந்தோ பிரம்மேதிஜானாத் ஆக புரியா அப்போ இஷ்டன்னா என்ன அர்த்தம்னா ஆனந்தஸ்வரூபா அவ்வளோதான் தாத்பரியம் என்னென்னா ஆனந்தஸ்வரூபா சர்வதேஷம் இஷ்ட ஆனந்தஸ்வரூபத்வாத் அப்படின்னு அர்த்தம் பரமானந்தாத்மகத்துவேன பரமானந்த ஆத்மகத்வாத் இந்த வந்து இந்த திருத்தீயாவை வந்து ஹேதவ் திருத்தீயானும் போட்டுக்கலாம் பிரியா இஷ்ட அப்புறம் இன்னொரு அர்த்தம் இஷ்டான்னு சொன்னால் பூஜ்ய இஷ்டன்ன அர்த்தம் பூஜ்ய பூஜ்யான அர்த்தம் பூஜிக்கத் தகுந்தவன் அதனால் யஜ்ன பூஜித்தஹா இதுவா இஷ்ட யஜத்தினால பூஜிக்கப்படுகிறான் அதனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னா பூஜ்யா எல்லோரும் எதை பூஜை பண்ணுறாங்க சந்தோஷத்தை பூஜை பண்ணுறாங்களா துக்கத்தை பூஜை பண்ணுறாங்களா எதுக்கு ஆனந்த பகவானை பூஜை பண்ணுறேன்னா பகவானை பூஜை பண்ணால் எனக்கு ஆனந்தமாக இருக்குது எனக்கு பகவானை பூஜை பண்ணால் அவர் எல்லாத்தையும் கொடுப்பார் தனம் தானியம் பசும் பகு லாபம் கொடுப்பார் அது மாத்திரமில்லை அதை கொடுத்து சந்தோஷப்படுத்துறது மாத்தமில்லை கடைசியில் தன்னையே கொடுத்துடுவார் அப்புறம் இதெல்லாம் தேவையே இருக்காது இது இருந்தாலும் இல்லாட்டாலும் மாடு மனை போனால மக்கள் சுற்றம் போனாலென்ன கோடி செம்பொன் போனாலென்ன குறுநகை போதுமடி குமரன் குருநகை போதுமடி அப்புறம் அந்த ஆனந்தம் ஆக யஜ்னேன பூஜிதா இதிவா இன்னொரு அர்த்தம் முதல் மீனிங் அதுதான் சொல்லிவிட்டார் பகவான் ஆனந்தமூர்த்தின்னு சொல்லிவிட்டார் எல்லோருக்கும் ஆனந்தத்தம் பிடிக்குங்கிறதுனால இஷ்டகான்னு சொன்னார் அப்புறம் இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார் பூஜிக்கப்படுகிறார் எல்லோராலும் இன்பத்தின் பொருட்டு அது சாதன பக்தியாக இருந்தாலும் சரி சாத்திய பக்தியாக இருந்தாலும் சரி இன்பத்தின் பொருட்டு பூஜிக்கப்படுகிறார் ஆ எல்லோருக்கும் பரம புருஷார்த்தம் ஆனந்தமாக இருக்கிறது இருக்கிறதுக்கு அர்த்தம் வேணுமா காமம் வேணுமா தர்மம் வேணுமா ஞானம் வேணுமான்னு கேள்வி ஆக த லெவல் கம்மியாக இருந்தால் அர்த்தம் லெவல் கம்மியாக இருந்தால் காமம் இதுலேயே நிறைய அவுட் ஆகிடுது அப்புறம் தப்பி தவறி தர்மத்துக்கு வருது அப்புறம் வந்து அதுலேயும் மீறி அப்புறம் நிறைய தர்மம் இருந்தால் புண்ணியம் இருந்தால் ஞானத்துக்கு வரும் அப்புறம் என்னென்ன ஆனந்தத்தை புரிஞ்சுட்ட அப்புறம் ஞானம் வேணுமா அர்த்தம் வேணுமா காமம் வேணுமா தர்மம் வேணுமா ஞானம் வேணுமா ஒன்றுமே வேண்டாம் ஆஹ் பரம எல்லாருக்கும் பிடித்தாலும் ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் பரம புருஷார்த்தம் ஆனந்தந்தான் அஜானத்தினால அர்த்தத்வாரா ஆனந்தா காமத்வாரா ஆனந்த தர்மத்வாரா ஆனந்த ஞானத்வாரா ஆனந்தராச்சாரிய சொல்லிவிட்டார் வேதாந்த விச்சாரம் மோ விதி விதி விதி மோக்ஷாஸ்திர பராணினுட்டார் அஜானத்தினால தான் வேதாந்தமும் படிக்கணும்டார் வேதாந்தம் படிக்கிறதுக்கு காரணம் என்ன ஜானமாக அஜானமாக அக்ஞானம் அதுக்கப்புறமும் படிச்சுட்டுருக்கிறதுக்கு காரணம் ஞானமாக அக்ஞானமாக அதுதான் சந்தேகம் வந்துவிடும் ஞானம் வந்ததுக்கப்புறமும் படிச்சுட்டு இருக்கோமே அது அக்ஞானமாக ஞானமான டைம் பாஸ் பண்ணுறோம் நல்ல டைமாக பாஸ் பண்ணுறோம் வேற என்ன அதுதான் அதுக்கப்புறம் வந்து ஏதோ சரீரம் இருக்குது அதுவும் மித்யா மித்யா விசாராக மி மிவணமணனிதிதிதிதிதிதிதிதிதிதிசனம் இல்லையா வேதாந்தம் படித்து அஹம் பிரம்மாஸ்மி புரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அஹம் பிரம்மாஸ்மி விரத்திஜானமே மித்யான்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாம் மியாவது அதனால விதிமோட்சாஸ்திரபராணி எல்லாம் அத்தியாச பாஷ்யம் அடுத்தது அவிஷிஷ்ட அத்தியமிா அந்தரமி அவிஷி பத்தியமிஷு இச்சா மதிபுதிப்பூஜாச்ச எல்லாம் போட்டோரே வியா வியாக்கணம் யஜ் தவிரபூஜா வர்த்தனை கம்பிரசாரணம் ஷம் ஷுத்வெல்லாம் இதெல்லாம் சொல்கிறேன் இவிஷிஷ்டி சர்வாணி சாரணாதி சரி விசிஷ்ட அப்படின்னு சொன்னால் சிறப்புக்குரியவன் அவிசிஷ்டன்னா பிரிக்க முடியாதவன் அர்த்தம் அனன்யாங்கிற அர்த்தம் அனன்யா சர்வாம் அந்தர்யாமித்தேன் இந்த சர்வாங்கிறது எதை குறிக்கிறது சர்வதாம் சரீரிணம் வாஷம் தேகாண்டாம் தேகிணா அவிசிஷ்ட அவங்க அவங்க மத்தப்படி எடுத்துக்க வேண்டியது தான் ஆஹாம் அந்தர்யாமித்வேன சர்வாம் ஜீவானாம் அந்தர்யாமி பிராமணம்னே ஒன்று இருக்குது பிருகதாரணிகத்தில் ஆஹ அந்தராத்மா ஆஹா உள்ளே இருந்துட்டு எல்லாரையும் கட்டுப்படுத்துகிறாராம் ஈஸ்வரஸ் சர்வூத்தானாம் ஹிருதேஷேர்ஜுனிஷதி பிராமணன் சர்வூத்தானி யந்திராரூடா மாயையா தமேவரணம் கட்ச சர்வாவே நாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வத்தம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது உள்ளுக்குள்ளே தத்துவம் இல்லைன்னா ஏதாவது விவகாரம் பண்ண முடியுமா அவனன்றி ஓரணுவும் செய்யாது ஆனால் நாம் பண்ணுறதுக்கெல்லாம் புண்ணிய பாபத்தை மாத்திரம் நாம் தான் அனுபவிக்கணும் எப்படி அவர் இல்லாமல் நம்ம புண்ணியமும் பண்ண முடியாது அவர் இல்லாமல் பாபமும் பண்ண முடியாது ஆனால் புண்ணிய பாபத்துக்கு யார் பொறுப்பு இதுதான் இதுக்கு புண்ணியம் பண்ண பாவம் பண்ண அப்புறம் நம்மளை படுத்துவான் தேவையா இதுன்னா என்ன பண்ணுறது இருக்குது சிருஷ்டி அப்படி இருக்குது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆக சுகமாக இருக்கணும்னா ஒன்றும் புண்ணியம் பண்ணணும் இல்லாட்டி ஞானத்தை அடைஞ்சு அவ்வளோதான் புண்ணியம் நிறைய பண்ணால் தான் ஞானம் கிடைக்கும் சர்வேஷாம் அந்தரியாமித்வேன அவிசிஷ்ட பிரிக்க முடியாமல் இருக்கிறார் விசிஷ்ட அவிசிஷ்ட விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்கிறோம் இல்லையா விசிஷ்டா அவிசிஷ்டான் இதெல்லாம் அவங்க என்ன அர்த்தம் சொல்கிறாங்க தெரியாது விசிஷ்டா அவிசிஷ்ட விசிஷ்டகாவுக்கு அர்த்தம் என்ன அந்த மதத்தில் சிதச்சித் விசிஷ்டகா சித்தும் அச்சித்தையும் உடையவர்னு அர்த்தம் அவர் வந்து அவர் சித்து அச்சித்த உடையவராக இருக்கார் ஆனால் சிதச்சித் வத்திரிக்தகாவா அந்த விச்சாரத்துக்குள்ளே போகலை ஆஹ சத்தாகவும் இருக்கார் அசத்தாகவும் அசதசத் அதெல்லாம் டாபிக் இல்லை சாதாரணமாக சித்து அச்சித்து சித்துன்னு சொன்னால் இந்த நம்மெல்லாம் ஜீவர்கள் லிவிங் மேட்டர் அப்புறம் அஜித்துன்னு சொன்னால் நான் லிவிங் மேட்டர் ஆக உணர் உணர்வுள்ள உணர்வுள்ள உடல்கள் உணர்வுள்ள பொருள்கள் உணர்வற்ற பொருள்கள் உணர்வுள்ள உணர்வுள்ள உணர்வற்ற ரெண்டையும் உடையவராக இருக்காராம் பகவான் அத்வைத சப்தத்துக்கு ஒப்பில்லாதவர் தன்னிகரற்றவர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது ஆக சிதித் விசிஷ்டகா அசௌ அத்வைத்தா ஸ்ரீமன் நாராயணகா ஸ்ரீமன் நாராயணன் சித்த அச்சித்த உடையவராக தன்னிகரற்றவராக இருக்கிறார் ஒப்பில்லாதவராக ஒப்புயர்வற்றவராக இருக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன் அவரை நீ எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா தியானத்தினால் தியானத்தினால்தான் புரிஞ்சுக்க முடியும் பத்மகோஷ பிரதயஞ்சாப்பதோமுகம் அதோனே நாபரித்துலம் ப்வா தனம் மகத் சந்ததும் பத்திய கோஷசம் தான் சுஷிரகம் சூக் தமின்சித்தே மஹ்ரார்ச்சிர்வோமுக சோகிரபுஜன் திந்நாரமஜரவிதாயஷ்மஸ்த சந்தாதி ஆதத்தலம்தே வி அணீயோர்வா வவிதீலோய் மேவாஸ்வரா நிவார்க் தன் வீ பீதா பாஸ்வத்தியனுமா என்ன சொரமே இல்லாம சொல்றேன் நஞ்சன் ட்ரிபேட் விஷயபேர் என்ன வேதத்தை சொரம் இல்லாமல் பேசுறேன் சுரம் இல்லாம்தான் டீச் பண்ணுவோம் நீவாரோக்கவ்ன் வி பீதாபாஸ்வத்தியனுமா தி மத்தியே பரமாத்மா வவஸீ வந்து என்ன பண்ணணும்னா நாராயண பரம் ப்ரஹாராயணப்பராக தியானம் பண்ண நாராயண பரோனாராயணப்பராக எச்ச கிச்சிஜ் ஜகத் சர்வம் திருஷ்யத்தை ஷூயத்தை அந்தர் பகிஷ் தர்வம் வியாபிய நாராயணஸ்தா இது பேர் தான் துவைத்தாத்தம் விஷிஷ்டாத்வைதம் பேதாபேதம் அப்படின்னு இந்த மதத்துக்கு பேர் இங்கே அந்த அந்த அவிஷிஷ்டர்த்தம் விசிஷ்டமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் பிரியாமல் அவிஷிஷ்டனாக இருக்கார் பிரிக்க முடியாதவர்னு அர்த்தம் பிரித்து பார்க்க முடியாது இறைவனையும் உலகத்தையும் உயிர்களையும் பிரித்து பார்க்க இயலாது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சிஷ்டேஷ்டா அவிஷிஷ்டிறதுக்கு இவரோட அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம் அந்தரியாமித்வேன சர்வப்பிராணி சாதாரண சர்வதாம் ந விஷிஷியத்து இத்தியவிசிஷ்டா ஒன்றும் தனியாக இல்லை தனிய பிச்சு பா அத்தியமித்த அடுத்தி விதூாதிவா பிரியாத்தியம் अहं इति அஹம் சம शिष्टेष्ट्रे ஷிஷை शिष्टेष्टाय பூஜிதி அிஷி நமதணும் சிஷ்டானாம் விதுஷாம் இஷ்டா இப்போ சிஷ்டேஷ்டத்துக்கு அர்த்தம் சிஷ்டானாம் சிஷ்டானாம்னா என்ன அர்த்தம் எல்லாம் சிஷ்டர்கள்னால் ஒழுக்கமானவர்கள்னு அர்த்தம் நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் சாஸ்திரப்படி வாழ்கிறவர்கள் மனசு வாக்கு காயத்தை சாஸ்திரத்தில் பரிபூர்ணமாக சமர்ப்பணம் பண்ணினவர்கள் அவர்களுக்கு பேர் தான் சிஷ்டஹான்னு விதுஷம்னு சிஷ்டா சிஷ்டானாங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் விதுஷாம்னு போட்டார் விதுஷாம்னா அறிவாளிகள்னு அர்த்தம் அறிவாளினா ஒழுக்கமாக இருக்கணுங்கிற அர்த்தம் அண்டர்ஸ்டூட் ஒழுக்கம் இல்லாதவன் அறிவாளியாக கருதப்படவே மாட்டான் அறம் போல் கூர்மையறேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்னர் வள்ளுவர் புத்தி நன்னா இருக்குது ஆனால் வந்து விவகாரம் ஒழுக்கமெல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னா அது சரி வராது ஆகையினால் விதுஷாம்னு சங்கராச்சாரியர் வேத விதுஷாம் தர்ம விதுஷாம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது இஷ்டா அதாவது அறிவாளிகளுக்கு ஒழுக்கமானவர்களுக்கு விருப்பமானவர் யார் அப்படின்னா அவர்களுக்கு விருப்பமானவர் பகவான் தான் தர்மம்தான் விருப்பம் தர்மம் ஒழுக்கம் இதுதான் விருப்பமே தவிர அவர்களுக்கு பணம் விருப்பம் அர்த்தம் விருப்பம் காமம் விருப்பம் அதெல்லாம் இல்லை எல்லாம் அவர்களுக்கு விருப்பம் எல்லாருக்கும் உலகத்தில் விருப்பம் ஆனந்தந்தான் ஆனால் இவங்க விவரமாக இருக்கிறார்கள் முட்டாள்கள் பணத்தினால் ஆனந்தம்னு நினைக்கிறான் அர்த்த காமத்தினால்தான்னு முட்டாள் நினைக்கிறான் கொஞ்சம் புத்தி உள்ளவன் தர்மம்னு நினைக்கிறான் அதனால் விதுஷாம் இஷ்டகான்னு அனுர்த்தம் அறிவாளிகளுக்கு விருப்பமானவர் சிஷ்டா ஆ சிஷ்டேஷ்டா ஆஹா சிஷ்டேஷ்டகான்னு சொன்னால் சிஷ்டானாம் இஷ்டஹா சிஷ்டேஷ்டா ஆக அறிவும் ஒழுக்கமும் நிறைந்தவர்களுக்கு விருப்பத்திற்குரியவனாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அறிவோடும் அந்த அறிவுக்கேற்றபடி ஒழுக்கத்தோடும் இருக்கின்றவர்களுக்கு விருப்பமானவராக இருக்கிறார் எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணா சொல்கிறான் சிவசிவா சொல்கிறான் இதையோ பகவன் நாமாவை சொல்லிக்கின்றே காரியங்களை பண்ணுறான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த பகவானை பற்றின ரூபத்தை வர்ணிக்கிறான் எல்லாம் அந்த மாதிரி அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் ஆக நல்லோர்களுக்கு பிரியமானவர் நல்லோர்களுக்கு விருப்பமானவர் எல்லோருக்கும் விருப்பமானவர் இருந்தாலும் அறிவாளிகளுக்கு அவரைத்தான் விரும்புகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது இவர் சொன்ன மாதிரி நம்ம ஞானானந்த பாரதி சுவாமிகள் ஜீவ யாத்திரையில் மாதிரி எல்லாருமே சுகத்தை தான் விரும்புகிறான் ஆனால் நான் சுகத்தை தான் விரும்புகிறோன்னு எல்லாருக்கும் தெரியாதுங்கிறார் ஏன்னு கேட்டால் நான் விரும்புகிறேங்கிறானே தவிர சுகத்தை விரும்புகிறேன்னு சொல்ல தெரியலையே எனக்கு கல்யாண ஆனந்தான் சொல்கிறானே தவிர ஆனந்தத்தை விரும்புகிறேன்னு சொல்ல தெரியலையே நித்தியானந்த சுகம் பதம் சுவிமலம் பிரதும் சமீகாத்தே ஜன்மூத்தசன தானசம்மாணே ஏம் சத்யசாத்சாதனம் சமியன ஜானி ந பிராப்தது சௌகிய பதவீம் சுவாபீஷ்டரூபாம் எத அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான் எல்லாருக்கும் உண்மையிலே ஆனந்தத்தில் தான் விருப்பம் இருக்குது ஆனால் ஆனந்தத்தில் விருப்பம் இருந்தாலும் இத்தனாளாக நிறைய பேருக்கு ஆனந்தம் கிடைக்கவே இல்லை ஏன் கிடைக்கலைன்னா எதுனால் ஆனந்தம் கிடைக்கும்னு யாருக்குமே சரியாக தெரியல எதில் கிடைக்காதோ அதில் ஆனந்தம் கிடைக்கும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான் எதில் ஆனந்தம் கிடைக்குமோ அதில் ஆனந்த அதுக்கு முயற்சி பண்ணுறதில்லை பால் மாட்டோட பால் மடிய வக்கிறந்தா தான் பால் வருவான் கொம்பை பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கான் காதை பிடிச்செடுத்துகிட்டு இருக்கான் வாழை பிடிச்செடுத்துகிட்டு இருந்தான்னா பாலாக கிடைக்கும் அதுதான் திருஷ்டாந்தமாக சொல்லுவாள் அது மாதிரி எங்கே க எது மூலமாக ஆனந்தம் கிடைக்கும்னு தெரியாது ஏவம் சத்தியப்பி சாத்திய சாதன யுகம் சம்யங்ன ஜானந்தி தே இதுதான் உண்மையாக இருந்தாலும் ஏவம் சத்தியப்பி எல்லோரும் வாழ்நாள் முழுவதும் இந்த ஆனந்தத்தை தான் தேடுறான்னு இருந்தால் கூட இது அதுக்கு இது தான் சாத்தியம் நான் தேடுறேன் அதுக்கு இது சாதனம்னு யாருக்கும் தெரியாது அதனால் சிஷ்டேஷ்டா இவன் அறிவு இருக்குது ஆனந்தம் இருக்குதுன்னு தெரியும் எனக்கு அர்த்தமாக காமமாக தர்மமாக மோட்சமாக புருஷார்த்த நிச்சயவான் சிஷ்டகா அப்படி போட்டுக்கணும் புருஷார்த்த நிச்சயவான் வாழ்க்கையோட குறிக்கோள் என்னங்கிறதுல தெளிவாக இருக்கான் அந்த குறிக்கோளை அடையறத்துக்கான வழியிலையும் தெளிவாக இருக்கான் அவனுக்கு பேர் தான் சிஷ்டகான்னு பேர் அந்த சிஷ்டானாம் இஷ்டகா அதனால் அவனுக்கு தெரியும் அர்த்தத்தோட அர்த்தத்தோட என்னது லிமிட்டேஷன் காமத்தோட லிமிட்டேஷன் தர்மத்தோட லிமிட்டே லிமிட்டேஷன் எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான் அதனால் அவன் வந்து பகவானைத்தான் கெட்டியாக பிடிச்சுன்னு இருக்கான் கரோமி எத் சகலம் பரஸ்மை நாராயணா ஏத்தி சாம்பசிவா ஏத்தி சமர்ப்பாமி எத் கரோஷி யதாசி அவனுக்கு தெளிவாக தெரியும் ஆஹா இஷ்ட ஷிஷ்டேஷ்டா அது அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் சங்கராச்சாரியர் அசிய சிஷ்டா இஷ்டா இது பகவான் அஸ்ய பகவதாக இந்த பகவானுக்கு யாரை பிடிக்கும்னா பகவானுக்கு யாரை பிடிக்கும் கடவுளுக்கு யாரை பிடிக்கும்னா கடவுளுக்கு யாரை பிடிக்கும்னா தன்னோட தன்னோட ஆணைப்படி வாழ்கிறவனை தான் பிடிக்கும் தன்னோட கடவுள்கிட்ட பக்தி வச்சு கடவுளிடத்தில் அவர் சொல்லியிருக்கிறபடி எவன் வாழ்க்கையை நடத்துகிறானோ அவனிடத்தில் அவர் நன்றாக வெளிப்படுவார் அதை தான் சொல்கிறார் அஸ்ய பகவத்தாக நம்ம அப்படி போடணும் அஸ்ய பகவதாக ஷிஷ்டாக இஷ்டாக இஷ்டாக கேன்னா அதனால தான் உடையவர்ங்கிறார் இந்த ம இதிலலாம் உடையவர் தம்பிரான் எம்பிரான் அப்படி அப்படின்னு சொல்கிறதுன்னா என்ன அர்த்தம் தம்பிரான் பிரான் தம் பிரான்னா என்ன அர்த்தம் தன்னுடைய தலைவன் மலையாளத்தில் கூட தம்பிராட்டி தம்பிரான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய பிரான் என்னுடைய பிரான் யாருன்னா பணமாக பதவியா புகழான்னா என்னுடைய பிரான் இறைவன் அந்த உடையவர் உடையவர்ங்கிறது வந்து பகவானுக்கும் பொருந்தும் பக்தனுக்கும் பொருந்தும் இறைவன் பக்தனை உடையவனாக இருக்கிறான் பக்தன் பகவானை உடையவனாக இருக்கிறான் அதனால தான் திருக்குறளில் வள்ளூர் எல்லாத்துக்கும் உடைமையின்னர் அன்பு உடைமை அறிவு உடைமை ஒழுக்கம் உடைமை அடக்கம் உடைமை பொறை உடைமை உடைமைன்னா சொத்து இதுதான் என்னோடது ஸ்வத்வம் ஸ்வத்வம்னா என்னுடையது தன்னுடையது அதுக்கு பேர் தான் ஸ்வத்வம்னு பேர் அதுதான் தமிழில் சொத்துன்னு ஆயிடுத்து ஆ ஸ்வத்வம் யாருன்னா பகவானை யார் நேசிக்கிறாருன்னா எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் ஆனால் யார்கிட்ட வெளிப்படுறாருன்னா பக்தர்களிடத்தில் அவர் நல்லா வெளிப்படுறார் அதனால் சொல்கிறார் பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அஹம் சச்ச மமப்பிரியா அகம் ஞானினா அத்தியர்த்தம் பிரியா சச்ச மமப்பிரியா பாருங்க இது ஏன் கோட் பண்ணுறார் அவர் சங்கர் ஆதிசங்கர் யாரை எந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுறாருங்கிறதும் கவனிக்கணும் ஜனானிநா அத்தியம் மம பிரிய ஏது தரிய மிருத்தம் எதோக் பரியுபாசத்தை ஸ்ரததான மத்த்பரமாக பக்தா தே அத்தீவ மே பிரியா அதெல்லாம் சொல்லாமே அங்கே இருக்கே ஆனால் அதுவும் வந்து இதுதானே அத்வேஷ்டா சர்வூத்தா பராபக்தலட்சணந்தானே இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஆஹ அஹம் ஞானிநா அத்தியம் பிரிய நான் அறிஞானிகளுக்கு மிகவும் பிரியமானவன் ஏன்னா ஆத்மஸ்வரூபத்துவாத் ச மமப்பிரிய அவன் எனக்கு பிரியன அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் வேற வேற இல்லைன்னு அர்த்தம் அது இன்னொரு ஸ்லோகத்தில் இருக்கே சர்வூத்தி யோமாம் சர்வர்த்தமான சயோகி மயி வ ஆ யோமம் பசியதி சர்வ் சர்வஞ்சமி பசிய தசம் ந பிரணியாமி सर्वभूतस्थितं சர்வூதஸிதம் யோமாம் அதுதான் சொன்னேன் ஆஹ ஆஹ பகவானுக்கு யாரை பிடிக்குங்கிறார் முதல்ல சிஷ்டாநாம் இஷ்ட பக்தர்களுக்கு பிரியமானவன் அப்படி சிம்பிளாக சொல்லிடுவோம் ஆனால் அப்புறம் என்னதுன்னா பகவானுக்கு யாரை பிடிக்கும்னா நல்லா ஒழுங்கு ஆசிரமத்தில் யாரை பிடிக்கும்ண்ணா இப்போ எனக்கு யாரை பிடிக்கும்னா என்னை யாருக்கு பிடிக்குமோ அவளுக்கு தான் என்னையும் பிடிக்கும் சொன்னால் எப்படி இருக்கும் ஆ என்ன ஓஹோ உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கும் பட்சபாதம் எல்லாம் இருக்கா சுவாமி அப்படின்னு வருமே பக்ஷபாதம் இருக்குண்ணா ஆசிரமத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யார் ஒபே பண்ணுறாளோ அவளை எனக்கு பிடிக்கும் ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒபே பண்ணுறதுல இஷ்டம் இருக்கணும் ஆசை இருக்கணும் ஆ பரஸ்பரம் இது ஆகையினால சிஷ்டாக இஷ்டாக அசிய இவருக்கு இந்த பகவானுக்கு ஷிஷ்டர்கள்கிட்ட ரொம்ப இஷ்டம் ஜாஸ்தி ஏன்னால் அதனால் அவர்கள்ட்ட அதை வெளிப்படுவார் நல்லா அவர்கள்ட்ட வெளிப்பட்டு பகவான் இந்த பாரு என்ன இதாக இருக்கான் பாருப்பாண்ணா பகவானோட குளோரி அவங்ககிட்ட வெளிப்படுறது ஏன்னா அவன் காண்டாக்ட் வச்சுட்டுருக்கான் என்னது கனெக்ஷன் சரியாக இருக்குது எதோடய கனெக்ஷன் ஆ அதாவது இங்கே வந்து இப்போ நம்ம வந்து ஃபோனை வச்சிக்கிண்டு படாபாடு படுறோமே லைன் வரல லைன் வரல லைன் வரல அப்படின் இந்த லைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அங்கே போனோம்னா இது என்ன நான் அந்த ஆஃபீஸ் வாசலையே போகணும் எந்த ஆஃபீஸ் வாசலில் அந்த இங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறானோ அவன் அங்கேயே போய் அதுக்கிட்டே நின்னா கூட ஒர்க் பண்ணுபோது சந்தேகம் வந்துவிட்ரு சிலசுமி அது இங்கே ஒர்க் பண்ண ரொம்ப தூரத்துக்கு தான் போகும் தான்ண்ணா அதெல்லாம் ஆகிறதோ இல்லையோ அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகலாம் இந்த ஜடமான வஸ்துக்கள்லாம் ஃபெயிலியர் ஆகலாம் இந்த சேத்தனமான ஒரு வஸ்திலருந்து வர பக்தி ஃபெயிலியர் ஆகுமா உண்மையாக சு இருக்கிறவனுக்கு எப்படி ஃபெயிலியர் ஆகும் அப்போ பகவான் நன்றாக வெளிப்படுவாரா மாட்டாரா ஹயத்தில் வந்து பகவான் நன்றாக வெளிப்பட ஆரம்பிச்சுடுவார் ஆகா அஸ்ய இஷ்டாக சிஷ்டாக அஸ்ய சிஷ்டாக இஷ்டாக இவருக்கு சிஷ்டர்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதனால் இது பகவதாத்து சிஷ்டேஷ்டஹான்னா என்ன அர்த்தம் முதல்ல சொன்னது என்ன அர்த்தம் சிஷ்டேஷ்டஹான்னா சிஷ்டர்களுக்கு இஷ்டமானவர் அப்படி அர்த்தம் சிஷ்டர்களை விரும்புகிறவன் பக்தர்களுக்கு விருப்பமானவன் பக்தர்களை விரும்புபவன் அப்படி அர்த்தம் பக்தர்களுக்கு விருப்பமானவன் அறிவோடும் ஒழுக்கத்தோடும் பேரன்போடும் இருப்பவர்களுக்கு பிரியமானவன் அறிவோடையும் ஒழுக்கத்தோடையும் பிரியத்தோடும் இருப்பவர்களை விரும்புகின்றவன் நேசிக்கின்றவன் இறைவன் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது இன்னொன்று சிஷ்டைஹி இஷ்டா பூஜிதா இதுவா சிஷ்டேஷ்ட சிஷ்டைகினா என்னர்த்தம் சிஷ்டர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ராத்திரியும் பகலும் விடாமல் பகவானை பூஜை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் வாக்கால் மனசால் சரீரத்தால் எல்லாத்தினாலையும் பூஜை பண்ணுகிறார் சிஷ்டைஹி இஷ்டஹா இஷ்டசப்தத்துக்கு இங்கே பூஜிதான்னு அர்த்தம் பண்ணுறார் ஆகா பூஜிதா இது ரெண்டாக கடைசி அர்த்தம் பக்தர்களால் விரும்பப்படுபவன் பக்தர்களை விரும்புபவன் பக்தர்களால் போற்றி வழிபடப்படுபவன் இந்த பக்தின்னு சொல்கிற பக்தர்கள்னு சொல்கிற போது ஞாபகம் அறிவு ஒழுக்கம் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சிகண்டி சிகண்டி சிகண்டினே நம்ம இப்போ இதை பார்த்துட்டோம் என்னது இன்னைக்கு இஷ்டா அவிசிஷ்டா சிஷ்டேஷ்டா மூணு நாமக்கர்த்தம் பார்த்தாச்சு அதுலேயும் எத்தனை நாமக்கர்த்தம் பார்த்துட்டோம் அதிர்ஷ்யா வியரூபா சஹசிரஜித்து அனந்தஜித்து அதிருஷ்யா வியரூபா சஹசிரஜித்து அனந்தஜித்து இஷ்ட அவிசிஷ்டிஷ்டேஷ்ட ஏழு நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் அடுத்ததை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிரபவிஷ்ணு மஹேரம் அனைம் நமாருஷோத்தம நமஸ்தய சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சே புருஷா संकीर्तनम सद्गुरुनाथ சாராஜி की